காவல்துறை மற்றும் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்து பிள்ளைகளின் கல்விக்கு ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையில் ஓர் ஆங்கில பள்ளிக்கூடத்தை நிறுவினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பெர்லின் உடன்படிக்கையின்படி செர்பியா மான்டிகிரோ ருமேனியா ஆகிய நாடுகள் ஒட்டோமான் டேரரசில் இருந்து முழுவதுமாக விடுதலை பெற்றன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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதலாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் உருகுவேயில் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு காஷ்மீர் ஸ்ரீநகரில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் எழுபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மொரோக்காவில் இடம்பெற்ற ராணுவ புரட்சி தோல்வியடைந்தது இதில் ஈடுபட்ட பத்து ராணுவத்தினர் தூக்கிலிடப்பட்டனர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் அ அமிர்தலிங்கம் மற்றும் யோகேஸ்வரன் ஆகியோர் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆண்டு பிரிட்டன் டேவிட் கேமரோன் தனது பதவியை ராஜினாமா செய்தார் தெரசா மே புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மும்பையில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் கீமு நூறாம் ஆண்டு ஜூலியட் சீசர் ரோம தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுந்தர சண்முகனார் புதுவை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தாமஸ் சவுந்தரநாயகம் முன்னாள் ரோமன் கத்தோலிக்க யாழ்ப்பாண ஆயர்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 லக்சம்பர்க் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆல்பிரட் மார்ஷல் பிரிட்டிஷ் பொர்லியல் நிபுணர் இவர் ஆண்டு ஃப்ரீடா காலோ மெக்சிகோ ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமிர்தலிங்கம் இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அ இந்திய எழுத்தாளர் மொழியியல் ஆய்வாளர்